இதற்காக அப்துல்லா இப்னு உபே இப்னு சலூலுக்கு கடிதம் எழுதினார்கள் அவன் அந்த நேரத்தில் இணை இருந்தான் அவனுடன் மக்காவாசிகள் தொடர்பு கொண்டதன் காரணம் என்னவென்றால் நபி சொல்லாஹ் அலே வசலம் மதினா வருவதற்கு முன் அவன்தான் மதினாவாசிகளின் தலைவனாக இருந்தான் மதினாவாசிகள் அவனையே தங்களது அரசனாக ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருந்தார்கள் நபி சொல்லாஹ் அலே வசலம் அவர்கள் மதினாவிற்கு வராமல் இருந்திருந்தால் அவனே அவர்களின் அரசனாகி இருப்பான்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 ஏற்கனவே நபிசல்லாஹ் அலிவாஸ்லம் தனது ஆட்சியை பறித்து கொண்டார் என்று அப்துல்லா இவனு உபை எண்ணி வந்ததால் நபி மீது கடுமையான வகையில் பகைமை கொண்டிருந்தான் எனவே மக்கா முஷ்ரீக்குகள் அதாவது இணைய கூறிய வார்த்தையை உடனடியாக செயல்படுத்தினான் இது சம்பந்தமாக அப்துல் ரஹ்மான் இவனு கல்லாஹ் அன்பு அவர்கள் கூறுகிறார்கள் குறைச்சிகளின் செய்தி அப்துல்லா இவனு உபைக்கும் அவனுடன் இருந்த சிலை வணங்கிகளுக்கும் கிடைத்த போது அவர்கள் அனைவரும் நபி சொல்லா அலைவாசல்லாம் அவர்களிடம் போர் செய்வதற்கு ஆயத்தமானார்கள் அவர்கள் ஆயத்தமாகும் இந்த செய்தி நபி அவர்களுக்கு கிடைத்தவுடன் அவர்களை சந்திக்கப் போனார்கள் அப்போது அவர்களிடம் உங்களை எச்சரித்ததால் நீங்கள் விட்டீர்களோ அவர்கள் உங்களுக்கு செய்யும் சூழ்ச்சியை விட நீங்கள் உங்களுக்கு செய்யும் சூழ்ச்சி தான் என்ன அவர்களின் சொல்லுக்கிணங்க உங்களது பிள்ளைகளிடமும் சகோதரர்களிடமும் நீங்கள் போர் புரிய எண்ணுகிறீர்களா என்று சிந்தனை தூண்டும் விதத்தில் நபி சொல்லாஹ் அலைவசம் கேட்டதும் கூடியிருந்தவர்கள் மறுபின்றி பிரிந்து சென்றார்கள் ஆதாரம் சஹி புகாரி அந்த நேரத்தில் தனது தோழர்களிடம் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்து போர் செய்வதிலிருந்து இப்னு உபை விலகி கொண்டாலும் சமயம் ஏற்படும் போதெல்லாம் குறைச்சிகளுடன் சேர்ந்து கொள்வான் அத்துடன் தனது உதவிக்காக யூதர்களையும் சேர்த்துக் கொள்வான் ஆனால் அல்லாஹுவின் அருளால் அவர்களது வஞ்சகத்தை மூழும் போதெல்லாம் நபி அவர்களின் ஞானமிக்க நடவடிக்கை அதை அணைத்துக் கொண்டே இருந்தது அபுஜகலின் அச்சுறுத்தல் இந்த நிகழ்ச்சிக்கு பின் சாத் இப்னு முஹாது ரதி அல்லாஹு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 பயன்படுத்த தீமை ஒன்றை செய்ய வேண்டும் என்ற உறுதியில் இருந்தார்கள் அதாவது அனைத்து முஸ்லிம்களையும் குறிப்பாக நபி அலி வசலம் அவர்களையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்று தீவிரமாக ஆலோசித்தார்கள் இது வெறும் கற்பனையோ அல்லது யூகமோ அல்ல குரைச்சிகளின் இந்த வஞ்சகர் சூழ்ச்சியினால் நபிசல்லாஹ் அலை வசலம் அவர்கள் இரவில் தூக்கம் இல்லாமல் இருந்தார்கள் அல்லது தங்களின் தோழர்களின் பாதுகாப்பில் இரவை கழித்தார்கள் இதைப் பற்றி ஆய் சாரதி அல்லாஹ் அன்ஹா கூறியதாவது நபிசல்லாஹ் அலை வசலம் மதினாவுக்கு வந்த காலத்தில் ஓரிரவு விழித்திருந்தார்கள் அப்போது எனது தோழர்களில் நல்லவர் ஒருவர் இன்று இரவு என்னை பாதுகாக்க வேண்டுமே என்றார்கள் அங்கு ஆயுதத்தின் சப்தத்தை நாங்கள் கேட்டோம் நபி சொல்லுல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் அது யார் என்று கேட்கவே வந்தவர் நான் தான் சாதி அபி வகாஸ் என்றார் நபி சொல்லுல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் அவரிடம் நீர் ஏன் வந்தீர் என்று அதற்கவர் நபி ஏதும் ஆபத்து நிகழ்ந்து விடுமோ என்ற அச்சத்தால் அவர்களை பாதுகாக்க வந்திருக்கிறேன் என்றார் அதன் பிறகு நபி சொல்லுல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சாதுக்காக பிரார்த்தனை செய்துவிட்டு தூங்கினார்கள் ஆதாரம் சஹி புகாரி தோழர்கள் நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களை இவ்வாறு பாதுகாத்தது சில இரவுகளில் மட்டுமல்ல மாறாக மதினா வந்ததிலிருந்து தொடர்ந்து நபி தோழர்களில் யாராவது ஒருவர் இரவில் கண்விழித்து நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களை பாதுகாத்தார் இதை பற்றி ஆய் சாரதை அன்ஹா அறிவிக்கிறார்கள் இரவில் நபி அவர்களின் யாராவது ஒருவர் நபிசுல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களை பாதுகாப்பார் தூதரே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 என்ற வசனத்தை அஹ் இறக்கியவுடன் நபி சொல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் தாங்கள் தங்கியிருந்த கூடாரத்திலிருந்து தலையை வெளியே நிட்டு மக்களே என்னிடமிருந்து திரும்பிச் செல்லுங்கள் அல்லாஹ் என்னை நிச்சயமாக பாதுகாத்து விட்டான் என்று கூறினார்கள் ஆதாரம் ஆபத்து நபிசல்லா அலைவசல்லாம் அவர்களின் உயிருக்கு மட்டுமல்ல அனைத்து முஸ்லிம்களுக்கும் இருந்தது இதை பற்றி உபய் இவனுக்காவரதையொல்லாக அன்பு அவர்கள் கூறுகிறார்கள் நபி அவர்களும் முகாஜிர் தோழர்களும் மதினாவில் அன்சாரிகளின் ஆதரவை பெற்றுக் கொண்டதை சகித்து கொள்ள முடியாமல் குறைச்சிகளும் மற்ற அரபுகளும் ஒன்று சேர்ந்து அவர்களை எதிர்த்தார்கள் இதன் காரணமாக இரவு தூங்கும் போதும் காலையில் விழிக்கும் போதும் தற்காப்புக்காக ஆயுதங்களை தங்களுடன் வைத்திருந்தார்கள் போர் புரிய அனுமதி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 நாம் அவர்களுக்கு பூமியில் ஆட்சியை கொடுத்தால் தொழுகையை கடைபிடித்து தொழுவார்கள் ஜக்காத்தும் கொடுப்பார்கள் நன்மையானவற்றை ஏவி பாவமானவற்றை தடை செய்வார்கள் எல்லா காரியங்களின் முடிவும் அல்லாகுவிடமே இருக்கிறது அல் குர் அத்தியாயம் 22 ரெண்டு வசனம் நாற்பத்தி ஒன்று இந்த அனுமதி குறைசிகளிடம் போர் செய்வதற்கு மட்டும் வழங்கப்பட்டது ஆனால் அதற்கு பின்பு தேவைக்கி ஏற்ப போருக்கான சட்டம் மாற்றப்பட்டு பொதுவாக போர் செய்வது கட்டாயமாக்கப்பட்டது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 உடன்படிக்கு செய்து கொண்ட யூதர்களில் எவர் உடன்படிக்கைக்கு மோசடி செய்கிறாரோ அல்லது முஸ்லீம்களின் எதிரிகளாகிய இணை வைப்பாளருக்கு ஆதரவு தருகிறாரோ அத்தகைய யூதர்களின் உடன்படிக்கை கொள்வதுடன் அவர்களிடமும் போர் செய்ய வேண்டும் நான்காவது கித்தாபு கொடுக்கப்பட்டவர்களில் யார் முஸ்லிம்களை பகைப்பார்களோ முஸ்லிம்களிடம் சண்டையிடுவார்களோ அவர்களிடம் போர் செய்ய வேண்டும் அவர்கள் இழிவுபட்டு வரி வரை இந்த போர் நீடிக்கும் கித்தாபு கொடுக்கப்பட்டவர் என்றால் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களை போன்றாகும் ஐந்தாவது காரணம் முஷ்ரிக் இணை அல்லது யூதர் அல்லது கிறிஸ்தவர் அல்லது எவராக இருப்பினும் அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய சட்ட திட்டங்களுக்கு முரண்படாமல் இருக்கும் வரை அவருடைய உயிர் பொருள் மானம் அனைத்தும் காக்கப்படும் அவருடைய கேள்வி கணக்கு அல்லாஹவை அதாவது உள்றங்கமான அல்லது மறைமுகமான அவரது செயல்களை பற்றி அல்லாஹ் விசாரணை செய்து கொள்வான் அதை கண்காணிக்க வேண்டியது நமது கடமை அல்ல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 மக்காவாசிகளின் முக்கிய வியாபார வழித்தடத்திற்கு அருகில் வசிக்கும் கோத்தரத்தாருடனும் இந்த வியாபார வழித்தடத்திற்கும் மதினாவிற்கும் இடையில் வசிக்கும் கோத்தரத்தாருடனும் நபி சொல்லல்லா வலைவசலம் உடன்படிக்கை செய்து கொள்வது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 அரேபிய தீபகற்பத்தில் அல்லாஹின் மார்க்கத்தை சுதந்திரமாக எடுத்து வைக்கும் வாய்ப்பை முஸ்லிம்கள் பெறுவார்கள் படை பிரிவுகளின் விவரங்களை சுருக்கமாக இனி பார்ப்போம் ஒன்று சைஃபுல் பஹர் ஹிஜ்ரி ஒன்று ரமணான் கிபி அறுநூற்றி மார்ச் மாதம் ஒரு படை பிரிவை நபி சொல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் அனுப்பினார்கள் முப்பது முஹாஜிர்கள் இந்த பிரிவில் இடம்பெற்றார்கள் அவர்களுக்கு ஹம்சா ரஜி அல்லாஹ் அவர்களை தலைவராக ஆக்கினார்கள் மக்காவை நோக்கி வந்து கொண்டிருந்த குறைசிகளின் வியாபார குழுவை வழிமறிப்பதற்காக இவர்கள் சென்றார்கள் இந்த வியாபார கூட்டத்தில் நபர்களும் அவர்களுக்கு தலைமையற்ற அபுஜகளு வந்து கொண்டிருந்தான் ஈஸ் என்ற நகரத்தின் ஓரத்தில் உள்ள சைஃபுல் பஹர் என்னும் இடத்தை இரு கூட்டத்தினரும் அடைந்த போது சண்டையிடுவதற்காக அணிவகுத்தார்கள் ஆனால் இரு கூட்டத்தினருக்கும் நண்பராக இருந்த மஜிதி இப் அம்ர் அல் ஜுஹினி என்பவர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி போரை தவிர்க்க செய்தார் இப்போரில் நபி சல்லாஹ் அலி வசல்லம் ஹம்சாவுக்கு வெள்ளைந்திர கொடியை கொடுத்தார்கள் இதுதான் நபி அவர்கள் நிறுவிய முதல் கொடியாகும் இக்கொடியை அபு மர்சத் இருந்தார்கள் அடுத்து ரெண்டு ராபிக் ஹிஜிரி ஒன்று ஷவ்வால் கிபி அறுநூற்றி ஏப்ரல் மாதம் நபி சதல்லாஹ் அலி வசலம் அவர்கள் ராபிக் என்ற இடத்தை நோக்கி ஒரு படைப்பிரிவை அனுப்பினார்கள் இதற்கு தலைவராக உபய்தா இப்னு ஹாரிஸ் இப்னுல் முத்தலிப் ரது அல்லாஹ் இருந்தார் இப்படையில் அறுபது முஹாஜிர்கள் கலந்து கொண்டார்கள் இவர்கள் பத்தன் ராபிக் என்ற இடத்தில் அபு சுஃபியானை சந்தித்தார்கள் இரு கூட்டத்தார்களும் ஒருவரை நோக்கி ஒருவர் அம்பெய்து கொண்டார்கள் மற்றபடி உக்கரமான சண்டை ஏதும் நடைபெறவில்லை நிராகரிப்பவர்களின் படையிலிருந்த அல் மிக்தாத் இப்னு அம்ர் அல் பஹ்ரைனி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 அவ்வாரே நபி சொல்லாஹ் அலை வசலம் உதவிக்காக அழைத்தால் அவர்களும் உதவு வர வேண்டும் கடல் வற்றினாலும் இந்த உடன்படிக்கை நிலைத்திருக்கும் இதுதான் நபி சொல்லுள்ளாஹ் அலி வஸ்லம் அவர்கள் கலந்து முதல் போராகும் நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் இந்த பயணத்தில் பதினைந்து நாட்கள் மதினாவிற்கு வெளியில் இருந்தார்கள் இந்த போரிலும் வெள்ளை கொடியே பயன்படுத்தப்பட்டது அதை ஹம்சா இப் அப்துல் முத்தலிப் ரதியுல்லாஹ் அன்பு அவர்கள் ஏந்தி இருந்தார்கள் அடுத்து ஐந்து பூவாத் ஹிஜ்ரி ரெண்டு ரபியுல் அவள் கிபி 623 செப்டம்பர் மாதம் நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் தங்களது இருநூறு தோழர்களுடன் குறைசிகளின் வியாபார கூட்டத்தை வழிமறிப்பதற்காக சென்றார்கள் இந்த வியாபார கூட்டத்தில் உமையா இப்னு கலப்பும் நூறு குறைஷிகளும் இருந்தார்கள் இவர்களுடன் இரண்டாயிரத்தி ஐநூறு ஒட்டகங்கள் இருந்தன நபி சொல்லாஹ் அலிவஸ்லம் அவர்கள் ரல்வா என்ற மலைக்கருகில் உள்ள பூவாத் என்ற இடம் வரை சென்றார்கள் ஆனால் வியாபார கூட்டம் அந்த இடத்தை முன்கூட்டியே கடந்துவிட்டதால் சண்டை எதுவும் நடைபெறவில்லை இந்த போருக்கு நபி சொல்லல்லா அலிவாஸ்லம் செல்லும்போது மதினாவில் சாத் இப்னு முஹாதை பிரதிநிதியாக கலிஃபாவாக நியமித்தார்கள் இப்போரிலும் வெள்ளை பயன்படுத்தப்பட்டது அதி நிறக்கூடியது அதை அபி வகாஸ் ரயில் எல்லா அன்பவர்கள் ஏந்தி இருந்தார்கள் ஆறு சஃப்வான் ஹிஜிரி ரெண்டு ரபியுல் 623 செப்டம்பர் மாதம் குருஸ் இவனு ஜாபிர் அல்பரி என்பவன் சில முஷ்ரிக் வீரர்களுடன் மதினாவின் மேய்ச்ச நிலங்கள் மீது தாக்குதல் நடத்தி அங்கிருந்த கால்நடைகளில் சிலவற்றை அடித்து சென்றான் இதை அறிந்த நபி சொல்லாஹ் அலை வசலம் அவர்கள் தங்களின் எழுபது தோழர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு அவனை விரட்டி பிடிப்பதற்காக விரைந்தார்கள் பதருக்கு அருகிலுள்ள என்ற இடம் வரை சென்றும் குருசையும் அவனது ஆட்களையும் பிடிக்க முடியாததால் சண்டையின்றி திரும்பினார்கள் இந்த போருக்கு முதல் பத்ரு போர் என்றும் பெயர் கூறப்படுகிறது இந்த போருக்கு நபி சொல்லா அலிவாசலம் செல்லும் போது மதினாவில் தனது பிரதிநிதியாக ஜயித் இப்னு ஹாரிசாவை நியமித்தார்கள் இப்போரிலும் வெள்ளை நிறக்கொடியே பயன்படுத்தப்பட்டது அதை அலி இப்னு அபு தாலிவிரா அணுபவர்கள் ஏந்தி இருந்தார்கள் ஏழு துல் உஷைரா ஹிஜ்ரி ரெண்டு ஜுமாதா அல் ஊலா அல்லது ஜுமாதா அல் ஆஹிரா கிபி 623 இருபத்தி மூன்று நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம் நபி சொல்லாஹ் அலைவசலம் அவர்கள் தமது நூற்றி ஐம்பது அல்லது இருநூறு முஹாஜிர் தோழர்களுடன் இந்த போருக்காக புறப்பட்டார்கள் இப்போரில் கலந்து கொள்ளும்படி எவரையும் நிர்பந்திக்கவில்லை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 துல் உஷைரா என்ற இடத்தை அடைவதற்கு பல நாட்களுக்கு முன்னதாகவே அக்கூட்டம் அந்த இடத்தை கடந்துவிட்டது தெரிய வந்தது இதே வியாபார கூட்டம் ஷாமிலிருந்து திரும்ப வரும்போது அதை வழிமறிப்பதற்காக செல்லும் போதுதான் பிரபலமான இரண்டாவது பத்ரு போர் பத்ர் அல் குப்ரா நடைபெற்றது நபிசல்லாஹ் அலைவாசலம் ஜுமாத்தா அல் ஊலா கடைசியில் இப்போருக்காக வெளியேறி ஜுமாத்தா அல் ஆஹ்ரா தொடக்கத்தில் மதினாவிற்கு திரும்பி வந்தார்கள் முஸ்லிம்கள் மீது அத்துமீறக்கூடாது என முத் லம்ரா மற்றும் அவர்களுடைய நட்பு கிளையினருடன் இப்பயணத்தில் நபி சொல்லுல்லா அலி வஸ்லம் ஒப்பந்தம் செய்தார்கள் இப்போருக்கு நபி சொல்லாஹ் அலிவஸ் சென்றபோது மதினாவில் அபு சலமா இப்னு அப்துல் அசத் அல் மக்ஜூமிலாஹ் வான்கு என்பவரை பிரதிநிதியாக நியமித்தார்கள் இப்போரிலும் வெள்ளை நிறக்கொடியே பயன்படுத்தப்பட்டது இதை ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் ரதையுல்லாஹ் வான்கு அவர்கள் ஏந்தியிருந்தார்கள் எட்டு நக்லா ஹிஜிரி ரெண்டு ரஜப் கிபி அறுநூற்றி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் நபிசல்லா ஹலைவாசலம் பனிரெண்டு முகாஜீர்களுடன் அப்துல்லா இப்னு ஜக்ஸ் அல் அசதி ரஜாஹூ அன்பு அவர்களை நக்லா என்ற இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் இருவருக்கு ஓர் ஒட்டகம் வீதமாக இவர்கள் ஒருவர் மாறி ஒருவர் பயணம் செய்தார்கள் நபிசல்லாஹ் அலைவாசலம் ஒரு கடிதத்தை எழுதி இரண்டு நாட்கள் கழிந்த பின் தான் கடிதத்தை படித்து பார்க்க வேண்டும் என்று கூறி அதை அப்துல்லா இப்னு ஜக்ஸிடம் கொடுத்தார்கள்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 செவி மடுத்தோம் வழிபட்டோம் கட்டுப்பட்டோம் என்று கூறியவராக இச்செய்தியை தங்கள் தோழர்களுக்கு அறிவித்தார்கள் நான் நிர்பந்திக்கவில்லை யார் வீர மரணம் அடைய விரும்புகிறாரோ அவர் என்னுடன் வரலாம் யார் மரணிப்பதை வெறுக்கிறாரோ அவர் திரும்பிவிடலாம் ஆனால் நான் போர் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று அப்துல்லா ரஜியல்லா அன்பு தங்கள் தோழர்களிடம் கூறினார்கள் அவர்களது தோழர்கள் போருக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்று கூறினார்கள் இவ்வாறு இவர்கள் தங்களது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்த போது வழியில் சாத் இப்னு அபி வக்காசும் உத்வா இப்னு கஸ்வானும் தாங்கள் வாகனித்த ஒட்டகத்தை தவறவிட்டதால் அதை தேடுவதில் ஈடுபட்டு படையிலிருந்து பின்னடைந்து விட்டார்கள் அப்துல்லா இப்னு ஜாஹ்ரீ அல்லாஹ் அன்பு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 ஐந்தில் ஒரு பங்கை ஒதுக்கினார்கள் கனிமா என்பது போரில் கிடைக்கும் வெற்றி பொருளுக்கு சொல்லப்படும் இதுதான் இஸ்லாமியில் அல்லாஹுக்கும் அவரது தூதருக்கும் ஒதுக்கப்பட்ட முதல் கனிமாவாகும் இப்போரில்தான் முதன் ஒரு எதிரி கொலை செய்யப்பட்டான் மேலும் இப்போரில்தான் முதன் எதிரிகள் கைது செய்யப்பட்டார்கள் நபி சல்லாஹ் அலை வசலம் அவர்கள் முஸ்லிம்களின் இந்த நடவடிக்கை கடுமையாக விருத்தார்கள் மேலும் தங்கை மிக்க மாதத்தில் போர் செய்ய நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையே என்று கண்டித்துவிட்டு கைதிகள் மற்றும் வியாபார பொருட்கள் விஷயத்தில் மௌனம் காத்தார்கள் இந்த நிகழ்ச்சியை முஸ்லிம்கள் மீது பழி சுமத்த நல்லதொரு சந்தர்ப்பமாக இணைவிப்போர் பயன்படுத்தினார்கள் முஸ்லிம்கள் மீது பலவாறு பழி சுமத்தினாலும் அந்த அனைத்து பழிகளையும் பொய்யான கூற்றுகளையும் முற்றிலும் தகர்த்தெறியும்படி ஒரு வசனத்தை அல்லாஹ் குர்ஆனில் இறக்கினான் அந்த வசனத்தில் முஸ்லிம்கள் செய்ததை விட இணைவை போரின் செயல் மிகப்பெரிய மன்னிக்க முடியாத குற்றம் என்று தெளிவுபடுத்தினான் நபியே துல் காதா துல்ஹ் மொஹர்ரம் ரஜப் ஆகிய சிறப்புற்ற மாதங்களில் போர் செய்வதை பற்றி உங்களிடம் அந்த நிராகரிப்பவர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் கூறுங்கள் அவற்றில் போர் உரிவது பெரும் பாவம்தான் ஆனால் மனிதர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தில் சேருவதை நீங்கள் தடுப்பதும் அல்லாஹுவை நீங்கள் நிராகரிப்பதும் ஹஜ்ஜுக்கு வருபவர்களை மஸ்ஜிதுள்ள ஹராமுக்கு வரவிடாது தடுப்பதும் அதில் வசிப்போரில் நம்பிக்கை கொண்டோரை அதிலிருந்து வெளியேற்றுவதும் அல்லாஹுவிடத்தில் அதைவிட மிக பாவங்களாக இருக்கின்றன தவிர நம்பிக்கையாளர்களுக்கு நீங்கள் செய்து விஷமம் கொலையை விட மிகக் கொடியது அல் குர் அத்தியாயம் ரெண்டு வசனம் இருநூற்றி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 இணை வைப்பவர்கள் முஸ்லிம்களின் பொருட்களை கொள்ளையடித்த பின்பே முஸ்லிம்கள் பதில் நடவடிக்கை எடுத்தார்கள் அப்துல்லா இப்னா அல்லாஹ் அனு அவர்கள் படையின் மூலம்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 தங்களின் செல்வங்களை அள்ளிக்கொண்டு நிம்மதியாக திரும்பவோ முழு ஆற்றல் பெற்றனர் என்பதை இப்போது இந்த இணை வைப்பவர்கள் நன்கு விளங்கிக் கொண்டார்கள் மேலும் தங்களின் சாம் தேசத்தை நோக்கிய வியாபார வழித்தடம் மிகுந்த ஆபத்திற்கு உள்ளாகி இருப்பதையும் நன்கு உணர்ந்து கொண்டார்கள் இருந்தும் தங்களின் வழிகட்டிலிருந்து விலகி ஜொஹைனா மற்றும் லம்ரா கிளையினர் செய்ததைப் போன்று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 கொலையை விட மிகக் கூடியது ஆனால் அவர்களில் எவரேனும் அபயம் தேடி மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்தால் அங்கு அவர்கள் எதிர்த்து போர் புரிய வரையில் நீங்கள் அவர்களை வெட்டாதீர்கள் அவ்விடத்திலும் அவர்கள் எதிர்த்து போர் புரிந்தால் நீங்களும் அவர்களை வெட்டுங்கள் அந்த நிராகரிப்பவர்களுக்கு உரிய கூலி இதுவே இதன் பின்னும் எதிர்த்து போர் புரியாது விலகிக் கொண்டால்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 அக்கால அவசியத்தை கருதி திடிர் நிகழ்வுகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டுமென தனது படைகளுக்கு நிச்சயம் கட்டளையிட்டிருப்பார் விஷயம் இவ்வாறு இருக்க அனைத்தையும் அறிந்தவனும் மிகைத்தவனுமான அல்லாஹ் இக்கட்டளைகளை முஸ்லிம்களுக்கு பிறப்பிக்காமல் அக்கால சூழ்நிலையோ முற்றிலும் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் கடும் மோதல்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தது அப்துல்லா இப்னி ஜாக்ஷியுடைய படையின் நிகழ்ச்சி இணைவை போரின் ரோஷத்திற்கும் இன மிகப்பெரிய அடியாக இருந்தது இந்த நிகழ்ச்சி இவர்களுக்கு மிகுந்த அளித்தது மட்டுமல்லாமல் நெருப்பு கங்குகளில் புரள்பவர்களாக இவர்களை ஆக்கிவிட்டது போர் சம்பந்தமான கருத்துகளை நடக்க போகிறது அதன் முடிவில் அல்லாவிடும் கிடைக்கும் என்பதை நன்கு தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் எவ்வாறு முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் மக்கா இணை உங்களை உங்கள் ஊரிலிருந்து வெளியேற்றியது போன்று நீங்களும் அவர்களை வெளியேற்றி விடுங்கள் என்று அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு கட்டளை பிறப்பித்தான் அல் குர் ஆன் அத்தியாயம் இரண்டு வசனம் நூற்றி தொன்னூற்றி மேலும் வெற்றி பெற்ற இராணுவத்தினர் கைதிகளிடம் எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டங்களை மேற்கூறப்பட்ட வசனங்களில் அல்லாது எவ்வாறு விவரித்திருக்கின்றான் என்பதை பாருங்கள்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 அல்லாஹின் மார்க்கத்தை உயர்த்துவதற்காக தீர்வான ஒரு போரை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையும் உற்சாகமும் அக்கால முஸ்லிம்களிடம் மேலோங்கி இருந்தது